குழந்தைகள் தின விழா வாழ்த்து கவிதை வழங்குகிறார் மதுரையில் இருந்து ரசிக்க வந்த புதுப்பூக்களே எம் குழந்தை செல்வங்களே இப்பூ உலகை ரசிக்க வந்த புதுப்பூக்களே எம் குழந்தை செல்வங்களே இந்நன்னாளில் உங்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறேன் கணமான மனம் இல்லாமல் பறக்கும் பட்டாங்கூச்சிகளே செவிச்செல்வம் தேடும் பள்ளிக்கூட சிறார்களே புழுதி பறக்கும் வீதியில் நீ புயல் வேகம் ஓட்டமெடுப்பாய் புத்தகப்பை சுமைகளை புதுசுகமாய் நீரசிப்பாய் புழுதி பறக்கும் வீதியில் நீ புயல் வேகம் ஓட்டம் எடுப்பாய் புத்தகப்பை சுமைகளை புதுசுகமாய் நீரசிப்பாய் ஆள்காட்டி விரல் பிடித்தால் அகரத்தை நீ எழுதிடுவாய் ஆழ்காட்டி விரல் பிடித்தால் அகரத்தை நீ எழுதிடுவாய் சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்துக்கள் போல் நீ புன்னகை செய்திடுவாய் சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்துக்கள் போல் நீ புன்னகை செய்திடுவாய் உன் சிரிப்பின் சிதறல்களால் கவலை மறந்து நூற்றாண்டுகள் வாழலாம் உன் சிரிப்பின் சிதறல்களால் கவலை மறந்து நூற்றாண்டுகள் வாழலாம் பூந்தோட்டத்தில் உள்ள மொட்டுக்களே ரோஜா மலரை மார்வோடு சூடிய ஆசிய ஜோதியின் அன்பு சிறார்களே இனிய சொல்லே நீங்கள் பேசிட வேண்டும் இயன்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும் இனிய சொல்லே நீங்கள் பேசிட வேண்டும் இயன்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும் கனிவு கொண்ட நெஞ்சம் வேண்டும் கருணை ஒளி உங்கள் கண்களில் பொங்கிட வேண்டும் கனிவு கொண்ட நெஞ்சம் வேண்டும் கருணை ஒளி உங்கள் கண்களில் பொங்கிட வேண்டும் தாய் தந்தை நம் தெய்வம் என்று போற்றிடல் வேண்டும் தாய் நாட்டின் சிறப்புதனை காத்திடல் வேண்டும் தாய் தந்தை நம் தெய்வம் என்று போற்றிடல் வேண்டும் தாய் நாட்டின் சிறப்பினை நாம் காத்திடல் வேண்டும் அறிவுச்சுடர் ஆசானை வணங்கிடல் வேண்டும் அன்பினால் உலகம் நீ ஆள வேண்டும் அறிவுச்சொடர் ஆசானை வணங்கிடல் வேண்டும் அன்பினால் உலகம் நீ ஆள வேண்டும் விழுந்து முளைக்கும் வீரம் நீ கொண்டிட வேண்டும் விடாமுயற்சியால் உலகம் நீ வென்றிட வேண்டும் விழுந்து முளைக்கும் வீரம் நீ கொண்டிட வேண்டும் விடாமுயற்சியால் உலகம் நீ வென்றிட வேண்டும் அகத்தினில் ஒளியேற்றி அனைத்து செல்வங்களும் நீ பெற்று ஆனந்தமாய் வாழ இந்நன்னாளில் வாழ்த்துகிறோம் அகத்தினில் ஒளியேற்றி அனைத்து செல்வங்களும் நீ பெற்று ஆனந்தமாய் வாழ என் நன்னாளில் வாழ்த்துகிறோம் இனியே குழந்தைகள் தின விழா நல்வாழ்த்துக்கள்